அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு இந்த குரட்பாவிலே காணப்படுகின்ற உலகத்தை கொண்டு காணப்படாத கடவுளின் இருப்பு கூறப்பட்டுள்ளது இது எடுத்துக்காட்டு ஓமணி என்று சொல்லப்படும் கண்ணுக்கு தெரிகின்ற புகையை கொண்டு கண்ணுக்கு தெரியாத நெருப்பை அனுமானிப்பது போல கண்ணுக்கு தெரிகின்ற உலகத்தை கொண்டு கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாத கடவுளின் இருப்பை பெரியோர்களுடைய சொற்களின் துணை கொண்டு சாஸ்திரங்களின் துணை கொண்டு அனுமானம் செய்கிறோம் இக்குரட்பாவில் இறைவனுக்கு உலக முதல்வன் என்ற இலக்கணம் கூறப்பட்டிருக்கிறது இறைவனே உலகின் பொருட்காரணமாக இருக்கிறார் அதாவது மெட்டீரியல் காசு அல்லது கச்சா பொருள் என்று பார்த்தோம் இறைவனே உலகமாக காட்சியளிக்கிறார் என்பதை நாம் புரிந்து இத்தகைய இறைவனை நாம் வழிபடும் முறை என்ன என்பதை தெரிந்து கொள்வோம் கடவுளை அறிவு அறிந்து ஏற்றுக்கொள்வதே வழிபாட்டின் முதல் அம்சம் கடவுளை பற்றிய அறிவை பெறுவதே கடவுளை வழிபடுவதாக ஆகும் கடவுளை பற்றிய இலக்கணங்களை அறிந்து அறிவுபூர்வமாக அவரை ஏற்றுக்கொள்வதுதான் கடவுள் வழிபாட்டின் முக்கிய அம்சம் முதல் அம்சம் ஆகவே கடவுளை அறிந்து கொள்வதையே கடவுள் வழிபாடாக கருதுகிறோம் கடவுளை பற்றி நாம் அனைவரும் அறிந்து கொள்வதற்கு மெய்யறிவு நூல்கள் பெரிதும் உதவுகின்றன கடவுள் இருக்கிறார் என்பதை கண்மூடித்தனமாக நம்பாமல் அறிவுபூர்வமாக அறிந்து ஏற்றுக்கொண்டால்தான் கடவுளை பற்றிய கருத்தும் வழிபாடும் சிறந்து விளங்கும் இக்குரலையே எடுத்துக்கொள்வோமே திருவள்ளுவர் பெருமானுடைய திருக்குறளுக்கு பொய்யாமொழி என்ற ஒரு சிறப்பு பெயர் இருக்கிறது அதாவது திருக்குறளிலே சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்கள் எல்லாம் சிறிதும் பொய்யில்லாதது முழுமையான உண்மையை உடையது என்பதுதான் அதனுடைய பொருள் ஆகவே வள்ளுவர் கடவுளை பற்றி சொல்லும் பொழுது அது பொய்க்குமா எனவே பொய்யாமொழி புலவராகிய வள்ளுவருடைய கருத்தை நாம் நன்கு சிந்தித்து ஏற்றுக்கொள்கிறோம் பொதுவாக பெரும்பாலும் கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாத விஷயங்களை நாம் ஏற்றுக்கொள்வதில்லை ஆனால் மின்காந்த நுண்ணலைகள் போன்றவற்றை நாம் கண்ணால் காண முடியாவிட்டாலும் அவற்றின் இயக்கத்தை வைத்து அவை இருக்கின்றன என்பதை ஏற்றுக்கொள்கிறோம் அதை போன்றுதான் இந்த மாபெரும் படைப்பிற்கு பின்னால் உள்ள இறைவனை அறிவுபூர்வமாக அறிந்து ஏற்றுக்கொள்ளுதல் மிகச்சிறந்த இறை வழிபாடாகும் இப்படி இறைவனை அறிவுபூர்வமாக ஏற்றுக்கொள்ளுகின்ற வழிபாட்டை செய்வதனால் என்ன பயன் கிடைக்கும் என்று கேட்டால் இறை நம்பிக்கை உடையவனுக்குத்தான் தன்னம்பிக்கை வளரும் இறை நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்களை போன்றவை ஒரு தேரின் இரு சக்கரங்கள் இறை நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் சுய வேண்டும் இறை அருளையும் வேண்ட வேண்டும் தன்னம்பிக்கை வளர்வதற்கு இறை நம்பிக்கை அவசியம் உண்மையான இறை நம்பிக்கை உடையவன் அசைக்க முடியாத தன்னம்பிக்கையுடன் விளங்குவான் மகாகவி பாரதியார் மகாத்மா காந்தியடிகள் போன்ற பெரியோர்கள் இறை நம்பிக்கையை சார்ந்த அடிப்படையாக கொண்ட தன்னம்பிக்கையை உடையவர்களாக விளங்கினார்கள் நாம் ஆர்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் ஏமாப்போம் பிணியறியோம் பணிவோம் அல்லோம் என்பது அப்பர் பெருமானுடைய அற்புதமான வாக்கு அத்தகையவர்களால் தான் உச்சி மீது வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்று முழங்க முடிகிறது ஆக இக்குரட்பாவினுடைய அர்த்தங்களை பொருளை நான் நிறைவு செய்கிறேன் நிறைவு செய்யும் பொழுது இதை சொல்லுகிறேன் இக்குரட்பாவில் கூறப்பட்டுள்ள இறைவனின் இலக்கணம் உலக முதல்வன் என்பதாகும் இறைவனை வழிபடுகின்ற முறை அறிவுபூர்வமாக அறிந்து ஏற்றுக்கொள்ளுதலே ஆகும் அதனுடைய பயன் சிறந்த தன்னம்பிக்கையை பெறுவதாகும்